வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் ஐந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு பிரிட்டனில் காப்புரிமை சட்டம் அமுலுக்கு வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் முதல் முறையாக அதிகாரத்தை பயன்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முதல் முறையாக வீழ்ச்சியானது ஸ்காட்லாந்தில் பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பெர்னார்டோ ஓ இக்கிம்ஸ் தலைமையில் சிலி நாட்டின் விடுதலை இயக்கம் வெற்றி கண்டது இந்த நிகழ்வின் போது இரண்டாயிரம் ஸ்பெயின் நாட்டுக்காரர்களும் ஆயிரம் சிலி நாட்டுக்காரர்களும் உயிரிழந்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பொலிவியா மற்றும் பெரு நாடுகள் மீது சிலி போரை அறிவித்தது பசிபிக் போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் அரபிக்கடலின் குஜராத் கரையோர பகுதியான தண்டியில் உப்பு சட்டத்தை மீறி உப்பை கையிலே அள்ளி எடுத்து வந்து தனது 241 நாற்பத்தி ஓரு மைல் நடைப்பயணத்தை முடித்தார்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 மருத்துவமனை ஒன்றில் தீப்பிடித்ததில் 77 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஃபிடெல் காஸ்ட்ரோ கியூபாவின் அரசு தலைவர் புல்ஜென்சியோ பாட்டிஸ்டாவுடன் போரை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இலங்கை பொது தேர்தலில் எஸ்டபிள்யூஆர் டி பண்டாரநாயக்க தலைமையிலான மகாஜன எக்ஷத் பெருமன கட்சி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பூட்டான் பிரதமர் ஜிக்மி டோர்ஜி சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இலங்கையில் சிரிமாவோ பண்டாரநாயக்க அரசிற்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியினர் நாட்டின் தெற்கு பகுதிகளில் ஆயுத கிளர்ச்சியை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழீழ போராளிகள் குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் ஆகியோர் இலங்கை ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டனர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸ் இலங்கை திரைப்பட இயக்குநர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் சாரதா மேனன் இந்திய மனநல மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு க கைலாசபதி இலங்கை தமிழறிஞர் கல்வியாளர் ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு லசந்த விக்ரமதுங்க இலங்கை ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு லில்லி ஜேம்ஸ் ஆங்கிலேய நடிகை